நீங்கள் இந்த இரண்டு செடிகளையும் சாப்பிடுவீர்கள் பூண்டு வெங்காயம் இவ்விரண்டையும் அவர்கள் ஒரு மனிதரிடமிருந்து இந்த அவரை பக்கிவு பக்கம் வெளியேற்ற விடுவதை நான் பார்த்துள்ளேன் எனவே இந்த இரண்டையும் ஒருவர் சாப்பிட்டால் அதை முதலில் சமைத்து சாப்பிட்டு அதன் வாடையை போக்கட்டும் 5-6-7